எவ்வாநிசு பயேஷ்வீயூர்ணம் சம்பேவலீசிம் பிரபே அஹோலமியே கிருப்பாசி சலிங்க வாமீம்பே यो லோ நிமபுக்மருவியமோத்தரி திருயமே அஸ்மரோவோ ராமசரோமேடநியேதாந்தியோ மன்னித்திரு प्रपद्ये பிரபே நஷதியுபீஸ்வரீரங்கேஷயுனா கருணையாசியே த்தீநரிஜமுதாம்பேந்தர भान्तं श्रेयो निधिं ாந்தாந்தேசமாரி நுபதிபீஷ்வரஹரிஷி துப்ப ீரங்கி பிரயிதி பத்தலீந்திரும் சேவரத்திரலு வீரரீட்சரோபயிரீநிம்ஹஜஜித் வீரரட்சோபேஷிகமே ீமாரிமிவராயமீராஷஜஜி பாஸ்பேரங்க ஷாசனவாராயணம் யோகிநீகருலயுமீத்தவத்சிஜா வினுஷாம்பிய ீாஷியம்மாதீன் அ அம்ஹாவதார வைபவம் ரெண்டு நாட்கள் நசும்மன் அஹோதிரக் ரெண்டு இருக்கக்கூடியதான வைக்கீயும் நமதுமன மந்திரராஜனான மந்திரராஜபுர ஸ்தோத்திரத்தினாலே பரமேஸ்வரனாலே ஆராதிக்கப்பட்டதான உத்தமமான அந்த ஸ்தோத்திரத்தினுடைய வைபவத்தையும் அனுபவித்தோமே இந்த தினத்தில் வைபவத்தை அனுபவிக்கக்கூடிய பாகியம் நமக்கு கிடைச்சிருக்கு பிரகலாதன் பரமபாகவதன் பிரஹ்லாதனை ரஷ்ப்பதற்காகவே எம்பருமானுடையதான திருபவதாரமாம் பிரகலாதனுடையதான கட்டத்தை தீர்ப்பதற்காகவேசும்மன் ஆச்சரியமாண்டுதன் ஷிபுத் மகர்ஷி இந்த அவத்தர வைக்கி கான்விக்கிர் சாரனமமிர் தம்பலமோகேத் புருஷ வபுஷா மிஷ் விஷ்வஷ்டே தம்ஷ்டாரோதே ரம்மவேஷேஜ மாகவித சம்பூராமா அது அவதார அண்பிக்க பிரகாத அமிதம் அவதரிக்க ஒரே சமயத்தில் கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ண கொழுப்பையும் அவன் போக்கினான் இரண்டு கஷ்டம் மார்பை பிழந்தான் அதே சமயத்தில் தூணை பிளந்த பரமாத் தான் தான் எது எது முன்னாடி இருப்பினா பார்க்க முடியாது அவ்வளோ வேகமாவது அந்த எருவான் ஆச்சரியமாக பிரக்லாதனுடையதான வைபவத்தை தனக்கு சொல்ல வேண்டும் என்பதாக மைத்ரேயவான் பராசரத்தில் பிரார்த்திக்கிறி குணாநாம உபமானே திதி கஷ்மருக்கு பிறந்தவனான அசுரேந்திரனான இரண்டரிஷமுக்கு பிரிபு தூய்மை எல்லாவிதமான நற்குணங்களுக்கும் அவன் நிலைக்கலன் நல்லவர்கள் எல்லாவற்றுக்கும் அவன் உபமான மசேஷானு வர்ணிக்காரவன் எல்லாவற்றிற்கும் அவன் தான் உபமான பூதனா இருக்கானான் அப்ப சாது உத்தமனாகவும் பக்திரேசனாகவும் விளங்கக்கூடிய பிரஹ்லாத சரித்திரத்தை அறிய கருடி செய்ய வேண்டும் ரொம்ப சந்தோஷம் இந்த நசும்பாவதாரத்தில் மத்த ஆயுதங்கள்லாம் இருக்கு எல்லா ஆயுதத்தையும் விடுத்து நகங்களினாலே அவனுடைய மார்பை கீண்டான சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சுவாரஸ்யம் சொல்லுவார் प्रत्यातिष्ठपुरातन प्रहरण ग्राम क्षण पाणीजकुंठ महि वैकुंठक यदुर्भुवनार्त्य जठरा यादृश्चिचिहामश्यभूत स्वभावेगमे आयुधा दिव्या आयुधा அது போல சக்கரங்கள் சங்கு சக்கரம் எல்லாம் ஓடி வந்து பரமாத்மா கிராமதை அப்பொழுது அப்படி இடத்துல ஆயுதம் கூடாது ஆயுதம் இல்லாவற்றினாலேயும் கூடாது உயிர் உடையதனாலேயும் கூடாது உயிரச்சதுனாலேயும் கூட இரண்டு ரிசபு வரம் வாங்கிறதுனால நகமானது ஆயிரமாகவும் ஆகிறது ஆயிரம் இல்லாதவோ ஆகிறது அதனால பரமாத்மா பண்ண பழைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு ஒரு ஓரமா போட்டான போட்டுட்டு அந்த சமயத்துல அவனிடத்துல உண்டானதான புத்தம் புதியதான இந்த நகமாகிற ஆயுதத்தாலே இரண்டரிசி மார்பை கீண்டான் இன்னொன்னு நடந்தது அதே சமயத்துல என்ன என்ன ஆச்சரியம் பாட்டியாக வாய்த்தது பரமபாகியம் பண்ணித்தான் வந்து பித்வம் அந்நேஷு அவிச்சாரியூர் ஸ்தம்பே அவதாரஹாத்தமியம் மகாங்கெல்லாம் வாடி வைத்தார்கள் என்று சும்மாவதாரம் வைபவத்தை மகாசுரக இரண்டு கிஷுவும் வீட்டில் இருக்கக்கூடிய அசுரம் இரண்டு கிஷுவும் குறித்து அந்த தூண் பாட்டியாச்சே ஆஹா என்ன ஆச்சரியம் ரொம்ப அத் சாதிக்கிறார் இந்த இடத்துல எதனால தன்னுடையதான நகங்களினாலே அவனை கேண்டான் நேற்றை பார்த்தவே அவன் வாங்கின மரவடி எதுனாலையும் தனக்கு கூடாது மரணமே கூடாதுன்னு பிரார்த்திச்சான் பிரம்மதேவரோடத்துல கொடுக்க முடியாது உற்பத்தி அடையக்கூடியவனா இருக்கக்கூடியவர் அதனால பிரம்மதேவன் சொன்னா என்னுடைய விபூத்தில என்னுடைய சிருஷ்டில அடங்கக்கூடிய வசுவனாலே உனக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்லி வைத்தான் அது ரொம்ப சந்தோஷம் அதை மட்டும்தான் சொன்னானே நான் ஏன்னா இவன் அவரது அவரது சிருஷ்டியில பிரகலாத வியசனம் அமித்தம் பிரகலாது கஷ்டத்தை அவர் மரம் வாங்க உத்தரட்சண வைதிகாரியெல்லாம் இரண்டு கிஷு பேரை சொல்லித்தான் அவனுக்கு அர்ச்சனை அவனுக்கு கீர்த்தனம் அவனுக்கு பாதசேவனம் இப்படி நவமித பக்தியாக பிரகலாத சொன்னாரோ அத்தையும் இரண்டு கிருஷ்ணனுடைய விஷயமாகவே ஏற்பட வேண்டியது கட்டளைய கொடுத்தான்பி அவன் வயிற்று போய் வயசில முத்து போல எப்படி பிரகாசம் வரும் சந்தேகம் வரும் ஆனா பிள்ளைகள் ரெண்டும் மகாசத்தா பிறந்தது ஒரு கால விசேஷத்தினால் சொல்லப்படுகிறது பரமசத்தாண்டு பிள்ளை வந்து பிறந்தது மனச கஷ்டை பெற்ற அவனால லோகத்துக்கே ஹிதமானது உண்டா போகிறது தன்னுடைய தம்பி அந்த எடுத்து வதம் பண்ணிடுனால தனக்கு முதல்ல இவன் போய் தபசு பண்ணி வர இனிமே அவனை எதுவும் பண்ண முடியாது அந்த பயம் இருந்தது வேவதுகளுக்கு என்ன பண்றது தெரியல கிளம்பான் நாரதர் பர்வதர் என்ற இரண்டு மகர்ஷிகள் ஒரு பக்ஷியினுடைய ரூபத்தை தாங்கி இரண்டகிசு போல வெளியில வந்து நிக்கிறான் ஒரு மரத்தில் வெளியில திருநாமத்தை சொல்லிட்டு நல்ல விதமா நடக்கணும் நீ கிளம்பி போச்சு கேசவநாமாவை கிருமிடராய் கேசவாழ்வாரம் அத்மா காண்பிக்கிறேன் ஒரு மரத்தான் ஹரிபக்தி அற்புதமானது வெளியில வந்தான் என்ன கேபு அவன் வெளியில வரச்சே நாராயண சப்திக்கிறது பாத்தாடே நமக்கு அந்த நல்ல காலம் இல்லை ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம எதிரியனுடைய சப்தமானது நம்ம காதல வந்து விழது அவனுடைய நாம நம்ம காலத்துல வந்து விழது நம்ம போக முடியாத நல்லபடியா நடக்காதுன்னு திரும்பி வரா திரும்பி வரச்சு அவனுடைய பத்னியான கயா அந்த சமயத்துல சுஷ்ணாத்தையாக போறான் இப்பா திரும்பி வந்து காதல் நாராயணன் தான காதல் நினைச்சுண்டே தன் பத்னியான இருந்தானே அந்த நாராயண ஸ்மரணத்தனால பிறந்தவன் உத்தமன பரவ பாகவத்தனான பிரகலாத அதன் பிறகு இந்த கரு பள்ளியும் தாங்காதுன்னு இந்திரன் கத்தி எடுத்து இந்த வெட்டுவதற்காக வரா பூர்ணபடியா கயாத்து இருக்கான் நாரத பகவான் பார்த்த கட்டம் இருக்கணமா இல்ல நிவத்தியானமா உனக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னா இந்த பூர்ண கர்ப்பத்தியா இந்த பெண்ண விட்டுடு அப்படி இல்லனா உனக்கு ஹித்தத்தை தான் நான் சொல்லக்கூடியவனா இருக்கண்டா குழந்தையை எப்படாட்சித்தானே ஆனால் அவன் கருவிலேயே திருவுடையவன்டா இல்ல எம்பெருமாருடைய அனுகிரகம் அவனுடைய கட்டாட்ச வீக் குழந்தைக்கு அதை பார்த்தா அந்த குழந்தை வெளியில வரச்சு மோக் சத்திகா கிரேசனா இருப்பான் மோக்ஷத்தான் மற்ற இதர விஷயங்கள் அவன் ஆசைப்பட மாட்டான் கேட்டாள் பிரக்சாதா குழந்தாய் உனக்கு ஏதாவது வர வேணும்னா நான் கொடுக்கிறேன் என்ன பரே எனக்கு என்ன வர வேண்டும் நீயே பிரத்யமா எனக்கு சேவசாதிக்கு உன்னிடத்தில் நான் ஏதாவது பிரார்த்திப்பனா நான் பிரார்த்திக்கக்கூடிய அம்சங்கள் ஏதாவது உண்டா என்ன பொண்ணு நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் பகங்கள்லாம் ீத்தி அனுப்ப என்ன பண்ணே இந்த ஜனங்களுக்கு உண்டிய உடையேனு சப்தானி விஷயங்கள்ல எவ்வளவு ருச்சி இருக்கு எனக்கு அந்த மாதிரியான ஒரு அபிலாஷை அப்படிப்பட்டதான ஒரு ருச்சி முன் திருடி வாரத்துல பிரகலாதன் எது அதிகமா அந்த மாதிரி பிரகலாதன் பிறந்திருக்கு எவருமாவுடைய ஜயமான கட்டாட்சி காரணமா இருக்கிறாரே அவன் சாத்திகா சொன்னால் அவன் பிரவர்த்திக்க மாட்டான் இந்த நாரதர் சொன்ன நாரதா இப்படி தப்பான காரியத்தில் நீ பிரவர்த்திக்காதான்னு சொல்லி அவன் அந்த கயாசு அழிச்சிருந்து தன்னுடைய ஆசிரமத்தில் கொண்டு போய் நாரத பகவான் வைத்துக் கருவில இருக்கக்கூடிய சிசுவுக்கே தத்துவோபதேசத்தை பண்ற உத்தவமான உயர்ந்த உபதேசங்கள் பகவத் கதைகளை சொல்ற ஆனந்தமா இரு கேட்டு இப்படி நாரத உபதிஷ்டமான அர்த்த விசேஷங்களை கேட்டதுனாலே தானே அந்த குழந்தை பாகவதனா வந்து பிறந்தான் உபமான வசேஷானாம் சாதுனாம் சதாபவத்து சகலவிதமான மகான்கள் இருக்காளே மகானா யாரு பக்திரேசரன் தான் யாருன்னு ஒருத்தர் கேட்டானா பிரகலாதன்தான் அங்கு உபமான பூதனா விளங்கக்கூடிய வந்து பேர் அப்படிப்பட்டதான இரண்டு விஷபுக்கு பிரீதி உண்டு சந்தோஷமா குழந்தையில ஆரணம் பண்றான் குழந்தை இடத்துல யாருக்குதான் ஆச்சரியம் இருக்காது கம்பன் ரொம்ப அழகா பேசுறான் பிரகலாத தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயல் நாயகல் தனி ஞான நல்லரத்துக்கு நாதல் தாயில் மண்ணுயர்க்கு அன்வினல் உடல் ஒரு தக்கோன் பல கோடி புண்ணியங்கள் செய்யினும் பெரிதலுக்கரிய மகன் இவன் பருமகன் ஆயவன் தனக்கு அப்படிப்பட்டதான ஒரு கொடிவனுக்கு பிறந்தானே அறிஞரில் அறிஞல் அறிஞர் யாவரனும் சிறந்த அறிஞரம் இவன் புனிதமான யாவரை காற்றிலும் புனிதனாம் வேரத்தை விட பரிசுமானவன் நல்லவர்களுக்கெல்லாம் நாயகன் பக்தி மார்க்கத்துக்கு மித்தித்தனான உலகத்துல அதிகமான அன்புடையவனாம் யாரு தகமை ஒப்பற்ற உத்தவன் இந்த பிரஹ்லாதனா அந்த பிரகலாதன் குழந்தை குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான் மகர்ஷி ஆனந்தமா இந்த சரித்திரத்தை சொல்ற நாம சங்களை நமக்கு அப்படிப்பட்டதான அந்த பிரகலாதன பள்ளியில சேர்த்தா குழந்தைக்கு போச்சு அந்த காலத்துல குருகுலம் தர எப்படி ஆரம்பிக்கணும் முதல்ல வசங்களுக்கு வித்யாபியாசம் பண்ண ஆரம்பிக்கச்சே அந்த காலத்துல என்ன பண்ணுவா அகாராந்த புல்லிங்கா ராமசப்தா அப்படின்னு ராமசப்து சொல்லுலிங்க சீதா சப்துங்கா ஹரி சப்தா இப்படினா பகவத் பக்தியை கொடுப்பான் ஹரிச்சுவடி பேரு ஹரிச்சுவடினா ஹரியனுடையதான திருநாமத்தை சொல்லி சொல்லி சொல்லி வசங்களுக்கு உத்தமமான பக்தி விஜயானத்தை உண்டாக்குவான் இவனோ இரண்டு கஷ்ப எப்படிப்பட்டவன் தன் பிள்ளைக்கு வித்தியாபியாசம் பண்ணி இருக்கணும் இரண்டு கிஷுக்கு அவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் அது சில பேர் அதுக்காக ஆசைப்படுறவா இருக்கும் அது இல்லையோ என்ன காசு கொடுத்தா சுவாமி என்ன பண்ணிடுவோம் அந்த மாதிரி இருக்கான் பிரக்லாதன் கூட்டான் அவன் ஆச்சாரம் இருக்கானே அவன் பார்த்தான் இரண்டு கிஷுதன் நாம இரண்டு கஷ்டம் தெரிய வேண்டாம் கொஞ்ச காலம் என்ன சொல்லி கொடுத்தா என்ன சமாச்சாரம் என்ன நீ தெரிஞ்சம் சுபாஷித்தம் காலை நீ தாத்தாயத்தே சதோத்யுக்தேன்தான் விழுந்தான் சேவிச்சான் அப்பாவது குருகுலத்தில் என்னடா தெரிஞ்சிட்ட எல்லாத்தையும் சொல்ல அந்த குழந்தையினுடைய மழலை சொல்ல கேட்கு இரண்டுக்கு ஆசை இல்லையா தன் மக்கள் மணலைச் சொல் கேளா அந்த மாதிரி அந்த மணல பாஷையை கேட்க ஆசைப்பட்டான் உனக்கு உபாத்தியம் என்ன சொல்லிக் கொடுத்திருக்காரோ அந்த விஷயத்துல அல்பாரத்தை விட்டுனும்சாரத்தை விட்டு தரத்தை கொண்டு எடுத்துக்கணும் இல்லையா குழந்தைக்கு ரொம்ப அப்பாவுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய கிடைச்சிருக்கு அப்பாவுக்கு நல்ல விஷயம் தெரியல நான் நல்ல விஷயத்தை கிரகிச்சுருக்கோம் அத அப்பாவுக்கு நான் சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும் அநாதிமத்தியமிகிஷயுத பிரணத்தியசந்தம் சர்வாரண அப்பா நான் மிக்க சாரமான விஷயத்தைச் சொல்லுகிறேன் நிலை பெற்ற விஷயம் இது நானும் உங்க உத்தரவு நாராயண சாவதானமாக அடிபணிந்து சொல்லுகிறேன் அவன் ஒரு பொழுதும் தன்னை சேர்ந்தவர்களின் ஆதியும் மத்தியமும் அந்தமும் இல்லாதவன் தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்தூனாலையும் பரிச்சேதிக்க அற்றவன் இறப்பும் பிறப்பும் இல்லாதவன் வளர்ச்சியும் அழிவும் மற்றவன் அவனை வணங்கி வழிபடுவதே பிரணத்தோசந்த சந்தானம் சர்வகாரண அவனை வணங்கி வழிபடுவது என்ன விஷயம் என்ன பேசுகிறாயான் ஏதாவது என்ன சொல்லி முடிப்பான் இந்த வருஷமா தெரிஞ்சிருக்கோம் விட்டு அவன்தான் எனக்கு எதிரி அப்பேற்பட்டே யாரும் சொல்லிக் கொடுத்தா நடுங்க ஒண்ணுமே தெரியாது உங்க பிள்ளைக்கு நாங்க நல்ல விஷயம் தான் சொல்லி கற்பித்ததுனா இரண்டரை சுவுக்கு கோபம் கொஞ்சம் தெரிஞ்சது ஆச்சாரியனோ இந்த விஷயத்த உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என்றான் நீயோ உன் இஷ்டப்படி பேசிக்கிற உனக்கு யாராவது உபதேசம் பண்ண ெல்லாம் ஒரே ஒரு நாயகன் நான் தான் அப்படிப்பட்டதான் முன்னாடி எவ்வளவு தைரியம் இருந்தா நீ விஷ்ணுவை பத்தி பிரசம்சையா பேசுவான் அவன் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவனை பத்தி தெரியுமா விஷ்ணு ஜகதோயோ பரமாத்மான அப்பா சர்வாத்மான் எல்லாருடையத்துக்குள்ள ஒருத்தன் எழுந்தல் இருந்து இப்படி பேசும்படி ஒவ்வொருத்தரையும் கர்மானுகுணமாக ஒருத்தன் பிரேரணை பண்றானே தூண்டு போலா இருக்கானே அப்பேற்பட்டதான எம்பெருமான் என் ஹயத்துக்குள்ள இருக்கான் அவனுடைய சுரூபம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இது யோகியினுடைய ஹயத்துக்கு மட்டும் அவளுக்கு தியானத்திற்கு மட்டும் விஷயமா விளங்கும் இத்தகைய சொரூபம் யாரிடத்தில் இருக்கோ அப்படிப்பட்டதான எம்பெருமானா உண்டாருது அவனே சர்வலோக லட்சகன் அவனே பரமேஸ்வரன் அந்த விட்டு என்ன மட்டும்தான் சிருஷ்டிக்கிறான்னு அம்சம் எல்லா பிரஜைகளும் அந்த எம்பெருமானுடையதான ஒரு சங்கல்பத்தினார்கள் அந்த சங்கல்பத்திலேயே நிலைநிற்கிறது அதன் பல சொல்லி என்னப்பா பிரயோஜனம் அவன்தான் படைக்கிறான் அவ நிலைக்குச்ான் அப்பேற்பட்ட நான் விட்டுதான் யாவருக்கும் பரமேஸ்வரன் தவிர்த்தே பரமாத்மான நல்ல விஷயம் பா இது சாரதமமான விஷயம் அப்பா இது என் மனசுல பட்டதான இந்த உத்தமமான விஷயத்த நான் உனக்கு பிரதேசம் பண்ணிருக்கேன் இத தெரிஞ்சுக்கோ அதனால நீ என் இடத்துல கோபப்படாதேனா இரண்ட விஷபுக்கு இது சொல்ல சொல்ல சொல்ல கோபம்தான் வருது இந்த உபதேசம் பண்ணாதே என்று சாஸ்திரம் உபதேசோஹி மூர்க்கானாம் பிரகோபாயன சாந்தையே பயப்பானம் புஜங்கான கேவலம் விஷவர்தனம் முட்டாள்களுக்கு உபதேசம் பண்றதுன்றதற்கு அது வியமான காரியம் பாம்புக்கு பால் வார்த்தா என்ன பண்ணும் அந்த பாம்பு விஷத்தத்தான் மேல மேல கற்கமே நல்லதையா கொடுக்கும் மாணிக்கத்தையா கொடுக்கும் அதனால முட்டாளுக்கு உபதேசம் பண்ணா அது அவனுடைய கோபத்தை தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இல்லையா அந்த மாதிரி ரண்யுக்கு பிரக்லாதம் அந்த ஹிதோபதேசம் மனசுல ஏற மாட்டேன் வேண்டா பயலே என்ன காட்டிலும் ஒருத்தன் பரமேஸ்வரன் பேரோடு இருக்காதா துஷ்ட புத்தி உனக்கு அதனாலதான் என் வார்த்தையை மதிக்காமல் மேல மேல மேல நீ பண்ணிட்டு இருக்காள் உன் மனசுக்குள்ள எவனோ ஒருத்தன் புகுந்துட்டு இருக்காண்டா அதனாலதான் இந்த தகார சொற்கரை சொல்லுகிறாய் யார் மனசுக்குள்ள புகுந்து எல்லார் மனசுக்குள்ள யார் இருப்பானோ அவன் தான் மனசுக்குள்ள இருக்கான் எல்லாருடைய ஹிருயத்துக்குள்ள யார் யாபிச்சிருக்கானோ அவன் தான் என் ஹயத்துக்குள்ள அல்வார் ரொம்ப அழகா தெரிவித்தருத யானும் தானாயொடிந்தானை யாதும் யாவர்க்கும் முன்னோனை தானும் சிவனும் விரவனுமாகிற் பனைத்த தனி தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகித் தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றே உணர்ந்தேனே அப்பா அனுபவிச்சிருக்கம்மா அது இந்த அனுபவத்தை சொல்ல வார்த்த முடியாது கண்ணலே பாலே தேனே அமுதேன்னு அந்த எம்பருமான் எனக்குள்ள அப்பயே சித்திக்கிற அவனை நினைச்சு நினைச்சு நினைச்சு என் ஹிருதயம் எப்படி உருதுறது தெரியுமா ஆடியாடிய இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்காயிருடி வாடும் அப்படியே ஆடி ஆடி அகம் கரீனப்பா யானும் தானாய் ஒழிந்தானே யானும் எவருக்கும் முன்னோனை அந்த எம்பெருமான் தான் சர்வரக்ஷகன் சர்வகாரண பூதன் ஜெகத்துக்கெல்லாம் அவன்தான் ஆதிநாயகன் நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான விஷயம் வேற கிடையாது இப்படி எம்பெருமான் ஸ்வியப்பதியான சர்வேஸ்வரனை பற்றி பிர உபதேசம் பண்றான்சுக்கு கோபம் மேல மேல வளருது இனிமே புத்திர வாதாடி பிரயோஜனம் அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அசுரலை கூப்பிட்டான் துட்டனான இவனை முதல்ல இந்த இடத்துல அப்புறம் திருப்பி குருகுலத்தை அழைச்சிருவோம் அங்க நன்னா இவனுக்கு தண்டனை கொடுக்கும் எப்ப பார்த்தாலும் பகைவருடையதான பேரையே பேசிட்டு இருக்கான் அதனால இவனுக்கு பூர்ணமா என்ன பத்திர கல்வியையே நீங்க போதிக்க வேண்டியது அழைச்சே போன கொஞ்ச காலம் மாறிடுத்த கூட்டுன்னு வர சொல்றான் பிள்ளை அங்கேருந்து வரான் வந்த உடனே குழந்தாய் பிரச்சாரா அன்னைக்கு ஏதோ நீ சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் பேசினாய் ஆனா இப்ப உனக்கு ஆச்சாரியர்கள் நல்லா உபதேசம் பண்ணிருப்பா அந்த உபதேசத்தை கேட்டு நீ திரும்பிருப்பாய் இப்ப எனக்கு விஷயத்தை சொல்லணும் இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா ஆச்சாரியன் இரண்ட கஷ்மனிதன பேரை சொல்றான் சொன்ன மாத்திரத்துல இது அரையே நமகான விட்டு நாம சங்கீர்த்தனத்தை தான் பண்றது இந்த குழந்தை விஷ்ணு திருநாபத்தை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேன்றது என்னையும் என்னையும் கெடுத்து நீயும் கெட்டொழிந்து ஐயோ உங்க அப்பா கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் அழிய போற உனக்கு நான் சொல்லு ஏன் மாட்டேன்றது நல்ல விஷயத்தையும் மனசுல வாங்கிக்க மாட்டேன்றாய் இது நல்ல விஷயம் இவன் சொல்ல வேண்டியதான் அர்சம் பத்தியும் சொல்லியும் என்னையும் கெடுவாய் உன்னையும் கெடுவாய் படுத்துழுந்த பாவின் குழந்தைத்தேன் தந்தையை எல்லாருக்கும் நல்லதுதான் சொல்றேன் சுவாமி உனக்கு தெரியலையா நீர் சர்வ வேதாந்த பாருங்க அல்லவா உன்னை உய்வித்தேன் தந்தையை உய்வித்தேன் நான் பண்ண தப்பு என்ன உண்டு உபதேசம் பண்ணிட்டு இரண்டு கசூனுதான காசுக்காக எரியும் பண்றதுக்கு சித்தமா இருக்கா சண்டாவிற்காக ரெண்டு பேருக்கும் உடனே திருப்பி அப்பாவிடத்துல போயிடுதாவது அதுக்கு நல்ல புத்தி வருதா பாக்கலாம் இந்திரவ அப்பா கே நல்ல விஷயத்தை அப்பாவிடத்துல பிதரி நமகுணு விஷ்ணோரி பிரதிபதம் லக்ஷ்மீசி மமதேஹி கரவலம்பிர்சையோட குழந்தைய கூட்டு மடியிலே இப்பாவது ஒரு பேச்சு பேசிட்டு ஆழ்வார் காண்பிச்சார் பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிர நாமும் முள்ளி வாதிப்போற ஆங்கு ஒன்றுமோரதனுக்கு பொறுப்பிலனாகி பிள்ளையை சீரிவை அப்பா ஒரு திருநாமம் என்ன சொல்வதற்கு நான் சித்தமாயிருக்கிறேன் நம்ம விஷயத்துல பிரசன்னா இருக்கணும் அப்பா பிரகிருதி புருஷன் இருவரும் அவரிடத்திலிருந்து உற்பத்தி ஆகிறார் காரிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த சராச்சரமான ஜெகத்தும் அவரிடத்திலிருந்து உண்டாரு எல்லாவற்றிற்கும் அவன் தான் காரணம் அப்பேற்பட்டதான அவனுடைய அருள் நமக்கு வேண்டும் உத்தமமான சாஸ்திரார்த்தங்களை பேசணும் குழந்தை பேசாதான் பெரியவாழ்லாம் ஏங்கி நிப்பா அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் பகவத்கதைகளை கூட்டிக் கொடுப்பா சொல்லக்கூடியவா சத்ருக்களா இருந்தாலும் அவாயிடத்துல இந்த நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கணும் யுத்த யுத்தம்ராசியம் பாலார விஷுகார நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய குழந்தையா இருந்தாலும் இந்த குழந்தைய கொண்டாட வேண்டியது இருக்கோமோடு இருக்காழ் அழகா சொன்னார் ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீரி வெகுண்டான் வியாக்கியானம் பூர்வாச்சார எல்லாம் பள்ளியோதும் பருவத்திலே சொல்லுவதெல்லாம் பிரியமாயிருக்கும் வயிற்றில் பிறந்தவன் சொல்லாம் அசியாபாரத்தாலே திருநாமம் கேட்டு பொறுக்க மாட்டாலே முனாயிற் வியாக்கியானது பிள்ளை என் பிள்ளா ஆனாலும் இவனை புளுத்தி விடுவோம் இவனை கொன்றொழிச்சு அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அசுராலுக்கு கட்டளைட்டான் பார்த்தா அசுரால் தான் அவளுக்கு அடிச்சு ஹிம்சிக்கிறதுனா பிரியம் தானே ஒரு கோழி அடிக்கிறதுக்கு ஹிதோபதேசம் பண்ணலான்னு இரண்டு பாவம் கோட்டை கட்டின்னு இருக்கான் ஆனா பயந்தவன் யாரு இரண்டு பிரகலாதன் திருடமா நின்று அசை அசைக்க முடியல ஆயுதங்கள் எடுத்து பிரயோகம் பண்ணா என்ன பிரயோஜனம் எந்தும் பிரலாதனுக்கு எந்த விதமான கிளேசத்தையும் உண்டுபடல உடம்புல ஒரு சிறு கீரது கூட குழந்தை ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு கேட்கறியா நான் சொல்றது அப்பா உனக்கு கீதத்தான் சொல்லுவேன் போயிட்டு சொல்றேன் நீ பயப்பட வேண்டாம் அப்பா யாருக்கு பயம் என்ன அறியாமை உன்னிடத்துல அபய பிரதானம் வேண்டி நிற்கக்கூடிய நிலைமை எனக்கு இல்லப்பாசனான எம்பருவான் திருசும்பன் என்னுடைய பண்ண மாத்திரத்துல எல்லா விதமான கிளேசங்களும் எனக்கு வேண்டும் என் மனசுல பயம் எப்படி இருக்கும் அபஹாரி மனசே மம குத்திர திஷ்டி ஜந்த அப்பா உனக்கு பயமா இருந்தா நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுழுது உனக்கு பயமார்ந்தா நான் உபரிஷம் பண்ண மந்திரத்தை நீ சொல்லுவாயாக மனசே மம குற்றி அனந்தன் என்னுடைய வேறவிதமா அவர் பாபி பரமபாபி பக்ஷகன் முதலீதான பயங்கரமான விஷத்தை கொடுக்கக்கூடியதான பாம்புகளை எல்லா பாம்பும் ஆரகாலத்துக்கு துல்லியமான விஷத்தை கற்க கூடியது வந்தது எல்லா பாம்பையும் பாருவோம் பாம்பு இன்னைக்கு பிரகலாத என்ன ஆச்சு அந்த பாம்புக்கு இருந்ததான பல்லு பாரியா உடஞ்சது பிரஹ்லாதனுடைய திருவேனியை தீங்கின பாம்புகள் எல்லாம் ஒரு தடவை கடிச்சது பல தடவை கடிச்சது அவனுடைய உடம்புல விஷம்றது ஏறவே அது அதுக்கு மேல பற்கள் தான் போயிட்டுதான் சத்தாசமதிவேத ஆத்மோ காத்திராஹ்லிதா ஆச்சரியமா மைத்திரேயர் இந்த கதையை சரித்திரத்தை கேட்டு ஆனந்தமா சொல்லிட்டு இருக்கா என்னடா பரம பாகவத்தனான பிரகாதன் எவ்வளவு தியானம் உபதேசம் அந்த பிரகலாதன் ஈடுபட்டது அவன் யோசித்து விஷத்தை கற்க கூடியதான பாம்புகள் அது கிட்ட வச்சா அந்த மூச்சு காத்தப்பட்டாலே பிராணங்கள் அப்படி அதிபயங்கரமான விஷத்தை உடையதான பாம்புகளாலே கடிக்கப்பட்டாலும் அவனை தியானம் பண்ணினதனாலே உண்டானதான பிரீத்தி அதிசயத்தினாலே பகவத் தியானத்தினாலே ஏற்பட்டதான சந்தோஷ அதிசயத்தினாலே இந்த பாம்புகளினாலே ஏற்பட்டதான வலி அவனுக்கு உடம்புல எதுவுமே மகான்கள் அப்படிதான் இருப்பான் ரைக்கருடைய சரித்திரத்தில் நாம பார்க்கிறோம் எப்படி எழுந்த அவரத்தினாலே ஆசைப்படக்கூடியவா இல்ல ஆத்மா அனுபவத்திலேயே ஆசைப்படக்கூடியவா என்ன ஆத்மா அனுபவம் பெண்வலி அனுபவமா இல்லையா பரமாத்மா அனுபவத்தில் அவளுக்கு நோக்கு யுதங்களை போல அதை குத்தி அவன் தலையுர வேற தலை வேற தனித்தனியா பிரிச்சு எடுக்கலாம்னு யானைய கூட்டான் பயங்கரமா பார்த்து ஓடி வருது அந்த வஜராயுதத்தை திருவேனியா பரமபாபியான இனந்தரிசு இப்படி தந்தத்தை போட்டு குத்த வைக்கிறானே அவன் தலையையும் உடம்பையே செலிக்கணும்னு ஆசைப்படுறானே ஐயோன்னு மனசு நிகழும் இந்த பயம் துணிவுற பிரசலா இருக்கு ஓடி வந்த யானை சிம்மத்த இடத்துல யானை நிக்க நான் ஏதோ மந்திரங்கள் பண்றேன் மாயம் பண்றேன்னு நினைச்சுக்காத நீ ஏவிய இந்த கத்தி ஏற்பட்டது ஒழிந்தனவே இது என் பலத்துடைய காரணம் இல்ல ஜனார்தனுடைய தியானத்தின் பெருமைப்பா அதனுடைய பலம் பெரும் பெரும் விபத்துக்களை போக்கக்கூடியவர் அவரிடத்தில் பண்ணக்கூடிய பிரகலாதன் சொல்றான் இவ்வளவு தூரம் பகவத் தியானத்துடைய மகாத்தித்தியம் எம்பெருமார வைபவத்தை சொன்ன ஏதோ நல்ல காலம் பிரயோஜனம் இல்ல அடுத்தது வெறுப்பு குழி கூட இந்த குழந்தைய போட்டு நாம எரிச்சிடலாம் தூரமான ஹிரதயம் அவனுக்கு குடியில் இந்த நம் அடிக்கினர் குன்றன குடந்தொரும் குண இழுதினை சொரி நெருப்பெழுந்திட்டது விஷம்பெட்ட அழுது நின்றவர் அயர் உர அய்யனை பிரம்மாண்டமான குழிய வெட்டி அதுக்கு முழுக்க முழுக்க விறகுகளை கொண்டு கொட்டினர் குன்றனர் மலைய போல அதுல விறகுகள் அடுக்கி உடந்தொரும் கொணறு எண்ணெய் இழுதினை சொரிந்திட்டனர் உடம்பு அது எரியும் பிரகாரமாக எண்ணெயை கொண்டு கொட்டான் வாயுதேவனை கூப்பிட்டு நீ எல்லா பக்கத்திலும் அக்னி தேவனால் தான் அது மனசு பூர்ணமாக்க முடியோ முடியாது இருந்தாலும் இரண்டு ரிசுடத்தில் இருக்கக்கூடியதானு குழங்கணுமா எண்ணெயை விலகுத மலமலையை அடுக்கி ஜுவார எகர் நல்ல ஆகாசம் பரியந்தம் அந்த நெருப்பானது நெருப்பிழந்திட்டது விஷம்பெட்ட ஆகாசம் முழுக்க அந்த நெருப்பு வளர்ந்து வருதான் பெருங்குழி வெட்டினருக்கு பார்த்தான் அய்யோ ஒரு குழந்தைய அழிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிதான முயற்சிகள் பண்றான் பிரஹ்லாதனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா விழுந்தான் சேவித்தான் என்ன பண்ணணும் அப்பா சுவாமியினுடைய நியமனம் என்னவோ அதை நான் பண்றதுக்கு சித்தமா இருக்கணும் இருந்தாலும் அப்பாவிடத்தில் நாயகம் தாளிலை குளிர்ந்தது விழுந்தான் சேவித்தான் பிள்ளைய இறங்கினார் தீயில் என்ன இறங்கினார் எப்படி இறங்கினார் அந்த வீரச்செல்வன் ஹரியனுடையதான திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிக்கொண்டு எப்ருமானையே தியானம் பண்ணின இருந்ததுனாலே அந்த தீயானது ாட்டி இறங்கினாலே அக்னி பிரவேசம் பண்ணச்சு அவளுக்கு அந்த நெருப்பு ஏதாவது அனர்த்தத்தை உண்டு பண்ணித்தானே இல்லையே அந்த மாதிரி பிரசாதன் இறங்கினாள் சமந்தோகம் பசியாமி பத்மா சரணாஸ்திரி அந்த ஜாலி நடத்துல கிட்ட வந்து நிக்க முடியல இரண்டு குழந்தை நெருப்பு குழிக்குள்ள நின்று அப்பாவை பார்த்து பேசுறது கீக்கங்க அவ்வளவு தூரம் அது கிட்ட வர முடியல ஆனா குழந்தை உட்கார்ந்து அப்பாவை பார்த்து பேசுறது அப்பா எனக்கு இந்த மதுலசையான அடிக்க வச்சு அந்த படுக்கையை சமைத்து அந்த படுக்கையில நீ வரியானது நடுங்கி போட்டாமி நல்ல தாவரை தண்டுகளை அடிக்க வைத்தார் போன்று எனக்கு இப்படி இருந்ததுன்னு சொல்லி குழந்தை அப்பா உன் கையினால் தான் நெருப்பினி வளர்த்தாய் காசு உன்னுடைய ஒரு நியமனத்தினால்தான் என்னை கொள்வதற்காகவே நெருப்பு என்ன தாங்கலையா சர்வேஸ்வரனான பரமாத்மா என்ன ரஷிக்கிற அவன் திருப்படி வாரத்தில் சொன்னாக அப்பா நீ நான் அத்தனை பேரும் உஜ்ஜீவிக்கிறான் பெற்றாத உபதேசம் பண்ணான் மனசுல இரண்டுவை மனசுல இந்த விஷயங்கள் ஏறல சரி பார்க்கலாம் இன்னொரு தடவை இந்த குழந்தைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் வேற ஒரு வாத்தியார்த்த உபாத்தியரை மாத்தினாலேயங்கள் ஏற்படுறதா இவன் நல்லது நினைச்சிருக்கு எதுவோ இரண்ட ரிசியனுடைய விஷயமான நல்ல விஷயங்கள் ஆமாது ஆகினால பணத்துக்காக வாத்தியார்கள் என்னவனா சொல்லிக் இப்படி நாம அவனுக்கு உபதேசத்தை ஆரம்பிப்போம்னா ஒரு கால விசேஷத்துல திருப்பி பிரி தன்னுடையதான குருகுலத்திற்கு சேர்ந்த குழந்தைகள் உபாத்தியர் என்ன பிரசலாதம் என்ன சமாச்சாரம் நாமெல்லாம் படிக்கிறமே இந்த படிப்புனால ஏதாவது பிரயோஜனம் உண்டானு கேட்டான் இப்படி கேட்கற ஆச்சாரிய நல்ல விஷயத்துல சொல்லி தர வாச்சா மேல நம்ம உத்தியோகத்துக்கு எல்லாம் உத்தியோகப்படுமே ஆகினாலையும் தெரிஞ்சுக்கிறேன் அறியறதுக்கு ஒரு பொழுதும் உருவப்பட மோக் ஆகிற புருஷார்த்தத்தை இந்த கல்வினால நாம் அடைய முடியுமா என்ன ஒரு அடைய முடியாது இல்லையா பரமார்த்தோமே ஜன்மியம் தவோ ஜம் இறக்கிறோம் அவஸ்தை குமாராவஸை யவ்வனாவஸ்தை விரத்தாவஸ்து மாற்றி மாற்றி எப்படி ஒன்று இருக்கோ இந்த அவஸ்தையிலிருந்து எப்ப நான் ஈடுபடுறது இது ஒரு பெரிய அவஸ்தையா இருக்குது நம்ம பிரச்சினைகாழ் பரமார்த்த விஷயத்த என்னிடத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நமக்கு அனித்யம் அசுகம் நித்தியமா இருக்கக்கூடியது அசேஷானாம் கலேஷ்மாதீனாம் மகாசயா கந்தி சோபா சௌந்தர்ய கமனீயாதயோ குணீரத்துல மாம்சம் ரத்தம் மஜ்ஜி எலும்பு கோடைகள் எப்படி இருக்கு என்னை போற வைத்தாய் புறவே என்ன பனே நீ எதுக்காக இந்த மட்டும் அதுக்கு மேல ஒரு வெள்ளத் தோலை போட்டு புருசிட்டா இந்த தோலை நீக்கிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள சந்தோஷம் வருவா உன்ரீரத்தையே நீ விருப்பாய் இல்லையா நீ பரமாத்மாரம் உன்னுடைய உன் நீ கருணாதினமாக ஒரு பாஷத்திரை நன்கி கட்டி உன்னை மறைய வைத்து என்னை போற வைத்தாய் பொறமே என்ன பண்ண உன்னை மறைய வைத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆபாசமான விஷயங்களை மறைத்து வைத்து எனக்கு காண்பிக்காமலேயே மலத்தினாலயும் நிரப்பப்பட்டதா இருக்குரிய கவரீயாதியோ குணா இதுல என்ன காந்தி இருக்கு இதுல என்ன சோபா இருக்கு இதுல என்ன அசைப்படக்கூடியதான வசதி தானே அதனால குழந்தைகள் நீங்க சுகம் உண்டா பிறக்கிறது சந்தோஷம் உண்டாச்சு ஜெகத் தத்வத் பூர்ணமான உபதேசத்தை பிரச்சாரம் முடிக்கிறான் கர்பத்தினாலே சுகலேஷம் அனுபவிக்கலான்னு கூட நீ சப்தங்களாகவே விளங்குகின்றாலேயே பூசப்பட்டதா இருக்கு துக்கத்தினாலேயே நிரம்பப்பட்டதா இருக்கு இப்ப விட்டுடுக்கோம்னா குழந்தைகள் பார்த்தா பரவலாதா நீயோ ராஜகுமாரன் நீ பகவத் பக்தி பண்ணலாம் அப்படி நீ பகவத் பக்தி பண்ணினாய் பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் அனுகிரகம் பண்ணுவானாஸ்வர அனுகிரகம் எங்களுக்கு ராஜகுமார்கள் இல்லையேனா பகவான் இடத்துல பக்தி பண்றதுக்கு இவன் ராஜகுமாரன் இவன் அந்த இவன் பெரியவன் வேற வேற அந்த பாரங்கத்தன்றதான வித்தியாசம் மனுஷனுக்குத்தான அந்த வித்தியாசம்லாம் உண்டு எமிரம விஷயத்துல போச்சே சமோகம் சர்வூ பரமாத்மா அனுட்சிதான் உதக்குங்க நமக்கு அவுசியமில்லை நானுத்தீணநாயகம் நூத்தியதானு தப்போ நேச்சம் ந प्रियते मलया भक्त्या हरी ही हरीबत्व ब्राह्मणा देवत ऋषिको हे असुरेवश्यमी प्रीणन मुकुंद से प्रीति सपादीप न व्रत नुख्यता कठिन व्रतूमु இல்ல உத்தமமான சாஸ்திரங்களை படித்திருக்கணும் அவசியமே இல்லை மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம் எங்கள் பெற்ற தாயல் வடமதுரை பிறந்தான் பூமியில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் வாழும் வலையை சுருங்கச்சமும் மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் யாருக்கு மாநிலத்து எவ்வருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்ல பூமியில் இருக்கக்கூடிய சகல பாபன்களையும் அது போக்கக்கூடியதா இருக்கு நீ தெரிஞ்சு அக்னியை தொட்டாலும் தெரியாம அக்னியை தொட்டாலும் ஹரிஹீந்திர நாம சங்கீர்த்தனத்தை பண்ண மாத்திரத்தினாலே எம்பருவார் சகல பாபங்களையும் போக்கக்கூடியவராய் தீவில் தூசாகத்தார்களே அப்பா உங்களுக்கு உபதேசத்தை பண்ற கோவிந்தனுடைய கல்யாண குணங்களை நீங்க நல்லா அபியாசம் பண்ணி அதை சந்தித்து எப்பொழுதும் நித்தியமா சுகத்தோட வாழ வேண்டியது பிரக்லாத உபதேசம் நடக்கிறது ஆச்சாரியர்களா இவன இப்படியே விட்டா என்ன ஆகும் குருகுலத்தில் இருக்க மற்ற பசங்களும் கெட்டுப்படுவா மத்தபசங்களும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு வாங்கணும் அதனால திருப்பி இவனோட அப்பாவிடத்துல கொண்டு போய் சேர்க்கமான உபாயம் நினைச்சா குழந்தாய் இப்பயாவது கேளு தடைசீல ஒரு வாய்ப்பு உபதேசம் இந்த உபதேசத்தினாலே உனக்கு அப்பாவிடத்துல பிரீத்திய சம்பாதிக்கலாம் குழந்தை பார்த்தான் எனக்கு நீங்க சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை புதுசா நீங்க எனக்கு ஒண்ணும் சொல்லி தர வேண்டாம் ஆதிநாயகம் பேருந்து வேண்டுவதில்லை என் உணர்வினுக்கு ஒன்றும் போதியாததுமில்லை சர்வேஸ்வரனான பரமாத்மாவை தவிர்த்து அவனுடைய திருநாமத்தை தவிர்த்து யான் பிரிது அரியேன் வேற எதுவும் நான் தெரிஞ்சிட்டேன் எதை தெரிஞ்சிட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சின்றதாகமோ அதை தெரிஞ்சிட்டேன் பத்தி தெரிஞ்சிட்டா எல்லாரையும் தெரிஞ்சின்றதாகும் அப்பேற்பட்டதான சர்வேஸ்வரான பரமாத்மா என்னிடத்துல இருக்கான் உபதேசம் எனக்கு ஆச்சாரியம் நான் கர்ப்பத்தில் கல்யாண குண்களை பூர்ணமா எனக்கு அந்த ஆகாரமா அப்பதான் கொடுத்தா என் தாய் கயாது நாரத மகரிஷியினாலே வளர்க்கப்பட்டவன் நீங்க யாரு உங்களுடையதான கல்வியை வியாபாரம் பண்ணக்கூடிய அவர்கள் தம் ஞானபண்ணியம் மனிதம் வரந்தி ஞானத்தை விற்கக்கூடியதான வியாபாரிகள் பாதி வைத்தார்கள் அதனால எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லேன்னு சொன்னா ஆச்சாரியர்கள் பார்த்தா இவனை கொண்டு போய் இவனோட அப்பாவிடத்துலதான் விட்டுடன் ஒண்ணு திருப்பி அப்பாவிடத்திலே கொழந்து விட்டார்கள் இந்த தடவையான பிரக்யாதனுக்கு நல்ல புத்தி வந்திருக்குமான பார்ப்பதற்காக இரண்டு கூட்டான் குழந்தாய் நீ நல்ல விஷயத்தை தெரிஞ்சின்றிருக்கியான் என்னிடத்திற்குள்ளே எழுந்தான பரமாத்மாவை பூர்வமாக நான் உணர்ந்துள்ளேன் கண்கள் சிவந்து பெரியவா வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தல் கொண்டல் வண்ணல் சுடர்முடியன் நான்கு தோழல் குளிசாருங்கள் முன் சங்கரை வாழாளியால் உள்ளானே என்ன பரமாத்மாவை அனுபவிச்சிருக்கேன் இந்த பையனுக்கு அன்ன ஆகாரம் இல்லாமல் ஒரு அறையில காத்து கூட முடியாத ஒரு அறையில் கொண்டு போய் வச்சிருக்கோம் அவனுக்கு அன்னாகாரே குடுக்காதிகோ இனிமேலாவது குழந்தைய பட்டி போட்டா குழந்தையால தாங்க முடியாது பெரியவாலே சில பேர் பசிய தாங்க மாட்டா குழந்தைய பசிய தாங்குமா அதனால இவன அன்னாக ஒரு ரூம்ல கொண்டு விட்டான் ஒரு மாட்டது முழுக்க இருக்க போட்டி வச்சு காவல் காத்தவன் நீதானே ஆனா எனக்கு பரமோபகாரம் பண்ணா உன் வயத்துல பிறந்த தான் எனக்கு இந்த பாக்யம் கடிச்சிருந்தான் பிரகாதம் ஏன்னா இத்தனை பேர் நடுவில் இருந்தா பகவத்யானம் எனக்கு ஒரு ஏகாந்தமான என்னிடத்துல இருந்தானே அவனம் பண்ணப்படுகிற பாக்யம் ஒன்னால தானே எனக்கு பிராப்தமாச்சுனால உனக்கு நமஸ்காரத்தை பண்றேன் இப்படி கொள்ள கூடாது வேற உபாயம் பண்ற ஒரு பெரிய மலையினுடைய உச்சியில ஏறி பிரி கீழே இரண்டு கேக்கு அந்த பட்டர்கள் அவளுக்கே மனசு கேட்கல ராஜாவுடைய குழந்தை நாம என்ன சுத்தத்தை பார்க்க போறோம் ஐயோ பாவமா சேர்ந்த குழந்தை திரிஞ்சிடு நினைச்சிருந்தா பிரகலாதா எனக்கு பயம் கொடுத்தா நான் உங்க அப்பா கிட்ட அடிச்சுட்டு சொல்லிடுறேன் பிரசாதம் நல்ல பையன் சுத்தாயிட்டா இனிமே தப்புதான் மண்ண மாட்டானு அதனால நீ ஒத்து கூடாதான் கொஞ்ச வேலையை நீங்க பார்த்தா போறோம் அப்பா அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்கா என்ன பிடிச்சியோ எனக்கு உபதேசம் என் உடல் அப்படியே செதிரி போயிடும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவான பரமாத்மாவுக்கு எந்த கட்டமும் ஏற்படக்கூடாதுன்னு தன் மேல் வஸ்திரத்தை பிரசாதம் நாளா சுத்தி தான் சுத்தி மாறுபோட அணைச்சிருந்தான் மகர்ஷி உடம்பு நேரம் அப்பா முன்னாடி போய் நின்றான் ஆச்சரியம் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் ஆச்சரியம் ரெண்டுத்தினாலே விளங்கு அப்படி மாறி மாறி ஒரு கோபத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் அடைந்தான் அழிக்க முடியலன்னு சொன்ன அடுத்தது கடைசி உபாயம் என்ன அவன் அம்மா கயாத்து குழந்தை அம்மா கையில இருந்து சாரம் வாங்கி சாப்பிடும் ஆரகத்தை போட்டு அம்மா கையாலேட்டு சொன்னான் அழறா தண்ணீரை பெருக்கிறா பிரசாதம் வந்தான் அம்மா என்ன அழுகா கஷ்டப்படுறேன்னு என் பிரபுவே வல்லும் ஆபத்தையே குடா சுக்கமா இருந்தா நான் உனக்கு தியானம் பண்ண மாட்டேன் ஆபத்தி இருந்தால்தான் எனக்கு பகவத் தியானமே சித்திக்கும் நான் குந்தி தேவி அந்த மாதிரி இந்த குழந்தை பேச உன் வயத்துல பிறந்தா நான் எவ்வளவு பாக்கியமா நினைச்சிருக்கேன் விஷத்த குடுப்பேன் அவன் அம்மா கதறான் குழந்தை அம்மா விஷயத்துக்கு ஆறுதல் சொல்றது குழந்தை அழுதா அம்மா சமாதானப்படுத்தவும் ஆனா இங்க இந்த குழந்தை அம்மாவ ஆறுதல் சொல்றது அம்மா அப்பா என்ன சொல்ற நீ என்ன விஷத்தை கொடுக்க சொன்னதா உன் கையால கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேனா நீ என்ன கொடுத்தா நான் சாப்பிட வேது கிதம் உனக்கு தெரியாதான் பிரச்சாதம் இந்த கேள்வி கையாது ரொம்ப ஒரு கெடுத்து குழந்தைக்கு இதுபிடிக்கும் மறுபடிக்கும் குழந்தைக்கு இந்த உடம்புக்கு ஒத்துக்கும் அதுக்கு ஆகாரத்தை மரணத்தை அடையும் பிரகாரமாக என் கையினால விஷத்தை பாஷம் அவளை இருக்க அந்த விஷத்தை கொடுந்து பிசையினா அது கிட்ட நெருங்க முடியல அந்த விஷத்து வீரியம் அப்படி இருக்கு பிரசாதம் பார்த்தான் கொண்டாணம் எடுத்தான் பிசின் அச்சுதானந்த கோவிந்த என்பதாகத்தானே அச்சுதல் அனந்தல் கோவிந்த சாதம் வெறும் சாதத்தை அதிகம் அதுக்கு பெருமாள் கைய கொடுக்கல திருக்கோஷ்டூர் திருமாவன் திருநாம்கள் என்ன கண்ட வீரர்களால் உன் கண்ட தன் ஊத்தை வாய்க்கு கமலம் வந்துகிறார்களே ஒரு கமலத்தை நம்ம எடுத்து கையில வயல போட்டுக்கிறது தப்பு இல்ல ஆனா அந்த சமயத்துல கோவிந்தா என்னவா அப்படின்னு எருமானுடைய திருநாமத்தை சொல்லி போட்டுக்கூடாலும் சாப்பிடறது இருக்கவே இருக்கே சுவாமி திருக்கோட்டியூர் திருவாலன் திருநாமல் ஆச்சாரியனை காட்டிலும் பக்தா கிரேசன் பேர் வாங்கினா அந்த பிரசாதன் கையில வாங்கினான் எப்பருமானுடைய நாமத்தை சொன்ன வாய்க்குள்ள போட்டு அந்த விஷமத்தி அமிர்தம் கொச்சித் பவேத் அமிர்தம்மா விஷம் தான் மகாகவி அம விஷமாகும் அமிர்தமா அமிர்தங்கள் அமிர்தத்துக்கு அமிர்தமான அபரியாப்த அமிர்த்தமான எம்பருமா அவரிடத்துல இருக்கிறதுனால இத பார்க்க பார்க்க இரண்ட விஷமுவுக்கு கோபமானது மேல மேல கலர ஆரம்பிச்சு இந்த பையன் யார் ஒருவே ஒருத்தர் இந்த குழந்தைக்கு நம்ம விசுவாசம் கூப்படிதானும் உழல் நீ சொன்ன சொல்லும்ூல் எங்க இருக்கான் எங்க இருக்கான் அனோரணியான் மகதோமகியான் இந்த எம்பருமா கடுவுக்கு பிரபதா காலமான உலகத்திலே பிரம்மாண்டமான சொல்றேன் ஜீவாத்மாவுக்குள்ளியும் என் பிரபுவன் இருக்கக்கூடியவன் மாமேர் குன்றினும் உடன் பிரம்மாண்டமான அந்த மரைய காற்றிலும் பெரியமான அவன இந் இந்த தூணினும் உடன அவன் பார்த்து பார்த்து கட்டியதான தூண் இரண்ட விசுபு தன்மீக்கள் கூளை கட்டி தன் வசத்துக்கா அவனுக்கு அதுல ஒரு நம்பிக்கைக்குள்ளே ஒரு கம்பத்தை கட்டி வச்சிருக்கான் அதுக்குள்ள இருக்க நீ சொன்ன சொல்லினும் தூணிலும் உடனன் அப்பா இதுக்குள்ளயும் இருக்கான் நீ சொன்ன வார்த்தையிலையும் அப்படைய மாத்திரத்திலேயே இவனுக்கு கோபம் வந்து ஆமா இந்த குழந்தைய நாம இப்பயே நாம காண்பிச்சிருந்த நமக்கு எதிரவன் லோக்கத்துல இருக்கவே கூடாது எந்த ஒரு காரணத்தினாலே இந்த கம்பத்தினாலே அந்த பரமாத்மாவை பார்க்கவில்லைனோ பிரக்லாதன் சொன்னே நான் அவனை கம்பனாகவே பார்க்கிறேன் கம்பமாகவே பார்க்கிறேன் என்னப்பா இந்த கம்பத்துக்குள்ள இருக்கான் தூணிலும் இருப்பான் இருப்பான் பிரக்ஷாதன் சொன்ன வார்த்தையை கேட்டான் இளைஞர் கோபம் வந்தது இந்த தூளுக்குள்ள உன்னுடையதான அந்த ஹரி இருக்கானா பார்க்கலம்பான் அளர்ந்திட்ட தூளை அவன் தட்டவான்கே வளர்ந்துட்டு உடன் தொட்டை வழியாக உன்மார்ந்தவும் விழுந்திட <laughs> ஹல ஹல ஹல ஹல ஹல ஹல ஹல ஹல பீக்ர பீக்ர பீக்ர பீக்ர பீக்ர பீக்ர பீக்ர பீக்ர பீக்ர பீக்ர பீஷ்ண பீஷ்ண பீஷ்ண பீஷ்ண பீஷ்ண பீஷ்ண பீஷ்ண சத்யம்பிரதா텀 விஜய விருத்தியாஷிதம் யாத் திந்து பூதேஷ கிலேஷாத்மனஹ அத்ரிஷ்யதா தத் பூதரூபமுத்வல்லே சம்பேஸபாய நமர்கம் நமானுஷம்னே ஓங்கி அந்த திருندிசுபோவாலவன் அந்த ஒரு தூண ஒரு தட்ட தட்டிரார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 ிருந்து <laughs> புறப்பட்டு சூலத்த போல சுருப்பத்தை பொங்கல் போனேன் பிரபோ ல்லார் பரேரண்பதோ மகாகா அவன் கிழித்தா அதே போல கிழக்க ஆரம்பிக்கள் சேர்ந்து ஒரு தாயானவள் அவனை வளர்ப்பாளி கோபம் என்னை சம்சரிக்கணும் தானே உத்தேசம் அதில் இருக்கே ஏன் இப்படி தேவத பார்த்து பயப்படும் பிரகாரமாக ஒரு அட்டகாசத்தை பண்ணிக்கிறா என்ன பனை உன்னுடைய அட்டகாசத்தை குறைச்சிக்க கூடாதான்னு சொல்ல உனக்கு அவன் பண்ண தீமைகளைக் கேட்டு பார்த்து என் மனசு என்னறியாமல் பிரபகிச்சதுரா இனிமே நான் சாந்தமூர்த்தியாகவே எழுந்தலிருக்கேன் சர்வலோக ஹிதமாகத்தானே நான் வந்திருக்கேன் அந்த எம்பெருமான் பிரச்சாரனுக்கு அனுகிரகம் பண்ணி பிரட்சாத வரதனாக எழுந்திருக்கான் அந்த துசம்மன தியானம் பண்ணக்கூடிய சகல பாகவதாளுக்கும் சகல கஷேமத்தையும் கொடுக்கக்கூடியவன் சர்வோபியம் சமாசிரித்த சகலம் பக்ரமஷ்டுதேன் ஸ்ரீயா சூஷ்டாஸ்தம்பிய மங்களையெல்லாம் வாரி அருளக்கூடிய மங்கள தேவதோலன் அந்த மாலோழனை அனவரதம் ஆராதிக்கக்கூடியதான ஆச்சாரிய சார்வபூமர்களான ஸ்ரீவத் அழைசிங்கர்கள் அகோபிரஷேத்திரம் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஊங்குமலை வாழ அகோபிலம் தான் வாழ பாங்காய் ஷடகோபன் பாழ ஊங்குமலை தன்னை அணிதாராய் ஷடகோபமாமளியே இந்து முருநூற்றாஞ்சி இங்கோனியசின் கவிதர் கீய சிம்யா கல்யாணைமே வெங்கடேஷாய்மீலிய பாதுகாசீவன் கோப்பீநாராயணீந்திர மகாஷிகா நமக்குஷ்டிங் கிருணால்தான் வேதந்தம் சமீபம்தம் வசாவிச்சாரம் சிம்ஹம் பிரணமா